நமது நற்றினை வானொலியில் குரல் தரும் நீதி வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேர்ந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை திருமதி ச தேர்மொழி முத்துக்குமாரசாமி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் ஒன்று அகர முதலை எழுத்தல்ல ஆதி பகவன் முதற்றே உலக ஆ என்னும் எழுத்தே உலகில் உள்ள எழுத்துகளுக்கு முதன்மையாக இருக்கிறது அதுபோல் இயற்கையாகிய கடவுளே உலகின் முதல் பொருளாக இருக்கிறான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளி துவங்கியது அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து கோவிலுக்கு சென்ற கேசவன் கடவுளை வணங்கினான் பின்னர் வீட்டிற்கு வந்தவன் புதிய சீருடையுடன் பள்ளிப் சுமந்தபடி கதிர் கதிர்க்கு சென்றான் கதிர் அம்மாதான் எதிர்ப்பட்டாள் அம்மா கதிர் எங்கே என்று கேசவன் கேட்டான் இப்பதான் குளிச்சுட்டு இருக்கான்பா உட்காருப்பா வந்துடுவான் என்றால் கதிரின் அம்மா கேசவன் காத்திருந்தான் குளித்து முடித்து தலை தோட்டியபடி வெளிப்பட்டான் கதிர் கேசவனை பார்த்து ஆச்சரியப்பட்டான் என்னடா இத்தனை சீக்கிரமா பள்ளி கிளம்பி வந்துட்ட என்று கேட்டான் ஆமாண்டா முதல் நாள் பள்ளிக்கு போற பரவசம் அதான் கையும் ஓடல காலும் ஓடல வேகமா கிளம்பிட்ட என்றான் கேசவன் இது இரு இதோ வந்திட்றேன் என்று உள்ளே போன கதிர் சிறிது நேரத்தில் சீருடையில் பழி சென்று வந்தான் வா போகலாம் என்றான் கதிர் கடவுளை வங்கலையாடா கதிர் என்று கேட்டான் கேசவன் உடனே கேசவன் கேட்டவுடன் கதிர் தன் அம்மாவின் அருகே சென்று அம்மாவின் கால்களை தொட்டு வணங்கினான் உமா போயிட்டு வரமா என்று கதிர் அம்மாவிடம் விடைபெற்றான் ஆமாம் மாதா பிதா மூவரையும் வணங்குவதே தெய்வத்தை வணங்குவதற்கு ஒப்பாகும் மாதா பிதா குரு மூவரையும் பணிந்து வணங்குதலே இறைவனை வணங்கியதற்கு ஒப்பாகும் நாமும் மாதாபிதா குரு வழியில் நடப்போம் உயர்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்களுக்கு புரள் தரும் நீதியை தந்தவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருந்து திருமதி சா தேன்மொழி முத்துக்குமாரசாமி அவர்கள்